கட்டுப்பாட்டில் இல்லாத ரத்தம் அழுத்தம் இந்த புகை பிடிக்கிறது மது அருந்து சிறுநீரக தொற்று சிறுநீரக கற்கள் உடல் வருமானம் இருக்கிறது காச நோய் வலி நிவாரணி மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுறது உணவு நச்சுக்கள் அப்புறம் புரோஸ்டேட் வீக்கம் புற்றுநோய் இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை எடுத்துட்டோம்னா ரொம்ப எளிதிலேயே சரி பண்ணிடலாம் அப்படி இல்லாமல் விட்டுட்டோம்னா அந்த சிறுநீரகம் எந்த வேலையும் செய்ய முடியாம செயல் போயிடும் அதனால ஆரம்பத்திலேயே இதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கணும் சரி இது ஆரம்பத்திலேயே எப்படி எடுத்துக்கிறது அதுக்கு என்ன நமக்கு அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தா சிறுநீர் பிரிகிறது குறையும் பசி குறைஞ்சிரும் வாந்தி வரும் தூக்கம் ரொம்பவே குறைஞ்சிரும் கடுமையான சோர்வு ஏற்படும்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 மூணு மாதங்களுக்கு மேல நீடிச்சதுனா அது நாட்பட்ட சிறுநீரக பாதிப்பை குறிக்குது ஜிஎஃப்ஆர் அளவு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மில்லி லிட்டருக்கு குறைவா இருந்ததுன்னா சிறுநீரகம் முழுமையாக செயலிழந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சாதாரணமா சிறுநீர்ல அல்புமின் புரதம் வெளியேறது கிடையாது சிறுநீரக பாதிப்புல ஆரம்ப கட்டத்தில் நுண்புரதம் வெளியேறும் அதுக்கப்புறம் வெண்புரதம் வெளியேறும் சிறுநீர்ல இருபத்தி நான்கு மணி நேர புரத அளவு பரிசோதனையில 300 மில்லிகிராமுக்கு அதிகமாக புரதம் இருந்தாலும் சிறுநீர்ல புரதம் அல்லது அல்மினுக்கும் கிரியேட்டினுக்கும் உள்ள அளவுக்கு உள்ள விகிதாச்சாரம் புள்ளி ரெண்டு முதல் ரெண்டு மில்லிகிராமுக்கு மேலே இருந்ததுன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் தெரிஞ்சுக்கணும் இப்ப வயிற்ற ஸ்கேன் செய்து பார்த்தா சிறுநீரகத்தின் அளவு வீக்கம் சிறுநீரக கல் ப்ரீட் வீக்கம் சிறுநீர் பயில் கட்டி சிறுநீர் பாதை அடைப்பு இது மாதிரி விவரங்கள தெரிய வரும் இதுவரை சொன்ன எல்லா பரிசோதனைகளையும் எந்த நேரத்திலையும் செய்யலாம்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 நிலைமையில இருக்குது நம்ம சிறுநீரகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனடியா நம்ம குடும்ப மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை நம்ம தரமா எடுத்துக்கிட்டோம்னா மேலும் சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் நம்மளாமளே காப்பாற்றிக்கலாம் இப்படித்தான் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு பேஷண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பத்து மணிக்கு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் டைம் குறிச்சிருக்கிறாங்க ஆனா அவர் வர்றது லேட் ஆயிடுச்சு டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரு டாக்டர் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நர்ஸுகிட்ட கேட்டார் என்னம்மா அந்த பேஷண்ட் வருவாரோ இல்லையா நான் அடுத்த கேஸ் பார்ப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை சார் இப்போ தான் ஃபோன் பண்ணார் அவர் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வந்தாருன்னா உடனடியாக ஒப்புப்படுமான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இங்கே இருந்த வந்து அந்த நர்ஸுக்கிட்ட சிஸ்டர் களிய பெருமாள் வாங்க வாங்க உங்களுக்காக வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த நர்ஸு கூட்டிக் போய் ஒரு ஒரு ரூமில் உட்காருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவர் அப்புறம் மீனம் கழித்து டாக்டர் உள்ளே வந்தவர் என்ன உட்காந்துருக்குறீங்க படுக்கை அப்படின்னு சொல்லி அவரை படுக்கை வச்சு அவருக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போகிறாங்க அப்போ அவர் வந்து இன்ஜெக்ஷனை பார்த்தோன்னா பயப்படுறார் ஐயோ எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறார் அப்போ டாக்டர் சொல்கிறார் என்னங்க இன்ஜெக்ஷன் போடாமல் எப்படி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது இன்ஜெக்ஷன் போட்டால் தானே ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறார் எதுக்கு எனக்கு எதுக்கு ஆப்ரேஷன் என்னங்க உங்களுடைய சிறுநீரகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது கல் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் என்ன பிள்ளைலாம் கேட்குறீங்க அப்படின்னு டாக்டருக்கு போக வந்துருச்சு அப்போ அவருக்கு ஒன்றும் புரியலை என்னங்க சொல்றியா எனக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறிய எனக்கு ஒன்றும் இல்லையே சொல்றேன் எதுலாம் இல்லை அப்படிங்கிறார் அப்போ அவர் கேட்கறார் ஏன் அப்படியெல்லாம் பயப்படுறியா நீங்கள் பயப்படாதீங்க ஊசியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு இப்போவே ஆரோக்கிய சிகிச்சை நல்ல சீக்கிரமாக குணமாகும் இன்னொன்று நீங்கள் எலேர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்தவருக்கு ஒன்றும் புரியலை எதுக்கு என்னை இப்ப படுக்க வச்சிருக்கேன் எதுக்கு ஆபரேஷன் பண்ண போறியும் என்ன விஷயம் அப்படின்னோட இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கு சொல்லி டாக்டர் கேக்குறாரு எனக்கு வந்து அந்த களிய பெருமாள் என் ஃப்ரெண்டு அவருக்கு இன்னைக்கு ஆபரேஷன் அதான் பாத்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னாரு அப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு என் பேரு சோம சொந்தரங்க அப்படின்னாரு அந்த நர்ஸை திரும்பி பார்த்தா ஏமா வந்திருக்கிற ஒரு கூட கேட்காம கூட்டிக் கொண்டா இப்படி உள்ள படுக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்க டாக்டர் இவர் தான் வந்த உடனே களியபெருமாள் அப்படின்னாரு அதனால் நான் இவர் தான் களியபெருமாள் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நர்ஸை சொன்னாங்களாம் அப்புறம் வெளியில் பார்த்தா உண்மையான களியபெருமாளை உட்காந்துருக்குறாரு அப்புறம் சோமசுந்தரத்தை வெளியில் அனுப்பிச்சிட்டு களியபருமலை உள்ளே கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய சிகிச்சை பண்ணாங்களாம் அதனால ஆஸ்பத்திரிகளுக்கு போனோம்னா நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்